ஸ்ரீகுருப்போ நம அபார கருணா சிந்தும் ஜானதம் சாந்தரூபிணம் ஸ்ரீசந்திரசேகரகுரும் பிரணமாமி முதான்வகம் நாம் நம்முடைய தர்மங்கள் பார்த்துன்னு வர்ற வரிசையில் ஸ்ரீ தர்மத்தை ஒவ்வொன்றாக பார்த்துன்னு வரும் சத்யபாமாவுக்கு திரௌபதி அழகா ஸ்ரீ தர்மங்களை எடுத்து சொல்கிறார் அப்போது சத்யபாமாவுக்கு சொல்கிற பொழுது சத்யபாமா நீ முக்கியமாக சிலது மனசில் வச்சுக்கோ என்னென்னா எப்பொழுதும் அலங்காரம் பண்ணிட்டு இருக்கணும் ஸ்திரீகள்லாம் எந்த ஒரு பெண்களும் தலையை வாரின்ட்டு நெத்திக்கு இட்டுக்கணும் நெத்திக்கின்னா திலக்கம்தான் எட்டுக்கணும் சகப்பு கலரில் உள்ள குங்குமம் தான் கலர் கலராக நெத்தியெல்லாம் இட்டுக்கப்படாது இதெல்லாம் ஸ்திரீ லக்ஷணம்னு பேர் தலை தலையை வெறிச்சு போட்டுன்னு இருக்கக்கூடாது ஜெடை போட்டுக்கணும் ஏன்னா அந்த வகுடு எடுத்து ஜெடை போட்டுட்டா அவைகளில் தேவதைகள்லாம் ஸ்திரீகளுக்கான தேவதைகள்லாம் வாசம் பண்ணுறான்னு நமக்கு சொல்கிறா ரிஷிகள்லாம் நமக்கு சொல்கிறா ஆகினால எப்பொழுதுமே வகுடு எடுத்து தான் ஜெட போட்டுக்கணும் அதை ரெட்டை ஜடையெல்லாம் போட்டுக்கக்கூடாது ஒ ஒரே ஜடையாக போட்டுக்கணும் இப்போது இப்போ காலத்தில் என்ன ஆயிடுத்துன்னு கேட்டால் ரெட்டடையாக போட்டுண்டு போகிறதுன்னு இருக்குது குழந்தைகளுக்கெல்லாம் அப்படி பழக்கப்படுத்துகிறதுன்னு வந்துடுத்து ஆனால் அப்படி போடப்படாது ரெட்ட ஜடாக போட்டுக்கப்படாது ஒரே ஜடையாக தான் போட்டுக்கணும்னு நம்முடைய ரிஷிகள் சொல்லியிருக்கா ஆனால் திரௌபதி சொல்கிற சத்தியபாமாவுக்கு எப்பொழுதும் பலிச்சன் இருக்கணும் அண்ணா மூஞ்சி அலம்பிண்டு நெத்திக்கு இட்டுக்கணும் திலக்கம் இட்டுன்னு இருக்கணும் எப்பொழுதுமே இருக்கப்படாது நெத்தி இட்டுக்காமல் எப்போவும் இருக்கப்படாது பளிிச்சுன்னு தெரியணும் அந்த நெத்தி கலர் கலராக நெத்தி பொட்டுகள்லாம் இட்டுக்கப்படாது சகப்பு கலரில் தான் இட்டுக்கணும் அதே போல் பிரமிஷ்டபாண்டா மிருஷ்டாண்ணா காலே போஜன தாயினி சஞ்சதா குத்ததாநியாச்சா சுசம் மிருஷ்டா நிவேசனா நான் எப்படி இருக்கு நான் அப்படி தான் இருப்பேன் எனக்கு அப்படி தான் சொல்லி கொடுத்துருக்கா எப்பொழுதும் வீட்டை கிளீனாக வச்சுக்கிறது பிரமிருஷ்டபாண்டா வீட்டை சுத்தமாக வச்சு குப்பை இல்லாமல் வீடை சுத்தமாக வச்சுருந்தாலே சுத்தமாக உள்ள இடத்துல தேவதேகனெலாம் வாசம் பண்ணுறா அப்படின்னு நம்முடைய தர்மசாஸ்திரம் சொல்கிறது நம்மளை சுத்தி சுத்தமாக இருக்கணும் நாம் உபயோகப்படுத்துகிற பாத்திரங்கள்லாம் தேய்ச்சி இருக்கணும் க்ளீனாக இருக்கணும் பிரமிஷ்டபா அண்டா நன்னாக சமைக்க கற்றுக்கணும் மிருஷ்டான்னா எவ்வளோ தூரம் நாம் என்ன படிப்பு படித்தாலும் ஸ்திரீகளுக்குன்னு அடிப்படையாக உள்ளது சமையல் சமையலுங்கிறதும் ஒரு கலை ஒரு படிப்பு அது அந்த படிப்பை நன்னாக படிக்கணும் நன்னா சமைக்க தெரியணும் காலே போஜனதாயினி காலத்தில் சாப்பாடு போடணும் கணவர் வெளியில் போய்ட்டு வரார் அப்படின்னா காலத்தில் அவளுக்கு சாப்பாடு போடணும் சஞ்யதா குப்ததாநியாச்சா சுசம்ரஷ்டா நிவேசனா ஏதாவது சாமான்கள் வேணும் அப்படின்னா சமயம் பார்த்து சொல்லத் தெரியணும் ஏதாவது சாமான்கள் வேணும் அப்படின்னா சமயம் பார்த்து சொல்லத் தெரியணும் சமையல் சம்பந்தமான சாமான்கள்லாம் வேணும்னா முன்னாடியே சொல்லி வாங்கி வச்சுக்கணும் சுசம்ருஷ்டா நிவேசனாக எப்பொழுதும் வீடை பெருக்கி மொழிகிறது இவைகள்லாம் தான் ஸ்ரீ தர்மம்னு பேர் இவைகள்லாம் நான் பண்ணுறதுனால தான் எனக்கு தேவதைகளுடைய அனுகிரகம் பூர்ணமாக இருக்குது எல்லாத்துக்கும் மேலே கணவர்கள் எங்கிட்ட ரொம்ப பிரியமாக இருக்கா பர்த்தா மனைவிக்கிட்ட பிரியமாக இருக்கணும் அப்படின்னா அதுக்கு தேவ வேணும் தேவதா அனுகிரகம் வேணும் அந்த தேவதா அனுகிரகம் இருந்தால் கணவர் நம்மள்கிட்ட பிரியமாக இருப்பார் நாம் எவ்வளவோ நம் எவ்வளோ தூரம் படித்திருந்தாலும் சமமான படிப்பு சமமான ஸ்டேட்டஸ் எவ்வளோ இருந்தாலும் கூட அந்த தெய்வ அனுகிரகம் இருந்தால்தான் நமக்குள்ளே ஒத்துமை கணவன் மனைவிக்குள்ளே ஒத்துமை வரும் அந்த தெய்வ அனுகிரகம் எப்போ கிடைக்கும் அப்படின்னா நாம் மரியாதையாக நடந்துக்கணும் கணவர்கிட்ட நாம் இருக்கிற இடத்த சுத்தமாக வச்சுக்கணும் கணவனுக்கு என்ன தேவையோ அதை செய்ய கற்றுக்கணும் வீகள்தான் ஸ்திரீ தர்மம்னு பேர் நான் அப்படி இருக்கேன் நான் என்ன பண்ணுவேன்னா க்ஷேத்ராத்வனாத்வா கிராமாத்வா பர்த்தாரம் கிரகமாகத்தம் அபியுத்தாய அபிநந்தாமி ஆசனேன உதகேனச்ச வா எங்கேயாவது வெளியில் போயிட்டு வரா ஏதோ ஒரு வெளியூருக்கு போயிட்டு வரா அல்லது வனத்துக்கு போயிட்டு வரா அப்படின்னா நான் வரும்பொழுது வாங்கவும்னு கூப்பிடுவேன் வாசலுக்கு போய் கூப்பிடுவேன் வந்த உடனே அவளுக்கு ஆசனம் கொடுத்து உட்காந்து தீர்த்தம் கொடுத்து போன காரியம் சௌக்கியமாக ஆச்சா அப்படின்னு விசாரிப்பேன் அப்படி விசாரித்தா அவளுக்கு ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்கறது அவள் அதுக்காக நாம் இவ்வளோ கேட்டோமோன்னு அவள் அலைஞ்ச ஒரு அலுப்பில் வந்திருக்கலாம் நமக்கு பதில் சொல்லலான்னு சொல்லாமல் இருக்கலாம் ஆனால் நாம் கேட்குறதை கேட்டுடணும் அதுதான் நம்முடைய கடமை அப்படி நான் இருக்கிறதுனால தான் எனக்கு தேவ தெய்வங்களுடைய அனுகிரகம் எனக்கு இருக்குது இவா எல்லாம் ரொம்ப பிரியமாக இருக்கா ஏன்னா ஆஷி விஷான் இவக்ருத்தான் பதீனு யார் பாண்டவர்கள்லாம் யார் ஆஷி ரொம்ப கோபிஷ்டர்கள் விஷத்தை கக்கிற பாம்பு எப்படி விஷத்தை கக்குமோ அது மாதிரி கோபத்தை கக்கிறவாளாம் பாண்டவர்களெலாம் அவள்கிட்ட பழகிறதே ரொம்ப கஷ்டம் அப்படி கடுமையாக இருக்கிறவர்கள்ட்ட நான் பிரியமாக இருக்கேன் அப்படின்னா நான் எப்படி நடந்துக்கிறேன் யோஜனை பண்ணிப்பார் அப்படி நாம் இருக்கணும் நாம் இருக்கிறதுல தான் நம்முடைய தர்மம் இருக்குது நமக்கு ஸ்ரேயு அதில் தான் இருக்குது அப்படி இல்லைன்னு வச்சுக்கோங்க இப்போ ஸ்திரீகள் ஒரு மனைவிங்கிறவள் ஒரு வீட்டில் இல்லைன்னா அந்த வீடு சூன்யம்னு பேர் சூன்யம்னு ஆயிடும் அப்புறம் அவனால் ஒன்றுமே செய்ய முடியாது அப்படி ஆயிடும் அது மாதிரி ஒரு குடும்பம் இருந்ததுன்னா அது மாதிரி ஒருத்தன் இருக்கான் அப்படின்னா அவனுக்கு கடகானு பேர் அப்படின்னு கருட புராணம் சொல்கிறது கடகான்னால் தனக்கு மட்டுமே வாழக்கூடியவன் இந்த நண்டுக்கு கடகானு பேர் நண்டு அப்படி தான் நண்டு என்ன பண்ணும்னு கேட்டால் குட்டியாக இருக்கிற பொழுது அப்படியே வரப்பில் ஜலத்தோடு போகும் எங்கே ரொம்ப மிருதுவாக இருக்கோ அந்த இடத்துல ஒரு சின்ன ஓட்டை போடும் அந்த மண்ணில் தான் அந்த ஓட்டக்குள்ளே போய்ட்டு அந்த வாசலை சின்னதாக அடைச்சிடும் தான் மட்டும் வெளியில் போயிட்டு வர்றா போல் அந்த வாசலை வச்சுக்கும் இன்னொரு நண்டு உள்ளே வரக்கூடாது அது அந்த வாசலை வச்சுட்டு உள்ளேயே வாசம் பண்ணிகிட்டு இருக்கும் அந்த ஓட்டைக்குள்ளே அப்படியே ஜலம் உள்ளே வந்து உள்ளே வந்து வெளியில் போகும் அதில் வர்ற பூச்சிகளை சாப்பிட்டு அப்படியே வாழ்ந்துட்டுருக்கும் ஒரு ஆறு மாதம் ஆன பிறகு வரப்பில் ஜலத்தை அடைச்சிடுவா ஜலம் வராது வரப்பெல்லாம் காஞ்சி போயிடும் அந்த ஓட்டக்குள்ளே உள்ள ஜலத்தில் அந்த நண்டு வாழ்ந்துன்னு வரும் அப்புறம் கோடை காலம் வந்த உடனே அந்த அப்போது அந்த நண்டு என்ன பண்ணும் சரி இந்த இடம் காஞ்சி போயிடுத்து வேறு இடத்துக்கு போகணும்னு அந்த வாசலை பெருசு பண்ணு நினைக்கிற பொழுது பண்ண முடியாது ஏன்னா ஈரமாக இருக்கிற பொழுது அது கட்டினது கோடை எல்லாம் நல்லா காஞ்சி போயிருக்கும் அது இடிச்சு இடித்து பார்க்க முடியாது அது அந்த ஓட்டக்குள்ளே போகிற பொழுது ஒ ஒன்றரை இன்ச்சு இருக்கும் அப்புறம் ஆறு மாதம் கழித்து வெளியில் வரணும்னு நினைக்கிறபோது அது நாலு இன்ச்சு இருக்கும் அந்த ஓட்டையை பெருசு பண்ண முடியாது அப்படியே அந்த ஓட்டையிலேயே கடந்து பசியோடையே இருந்து இறந்து போயிடும் நண்டு இதுதான் நன்றுனுடைய வாழ்க்கை அதுபோலதான் மனைவிகையோடு கூட ஒருத்தன் அனுகூலமாக இல்லாமல் ஒருத்தன் இருந்தால் அவனுக்கு கட்டகான பேர் அவன் அனுபவிக்கிற பாபம் நம்மளையும் சேர்த்து பாதிக்கப்படாதுங்கிறதுக்காக நாம் அவனுக்கு அனுகூலமாக அவனுக்கு சகாயம் பண்ணிண்டு அப்படி இருந்தால் நமக்கு ஸ்ரேயஸ் ஸ்திரீகளான பிறந்த நாம் இப்படிதான் நாம் புண்ணியத்தை சம்பாதிக்கணும் நாமும் ஆண்கள் மாதிரி கர்மாக்கள் பண்ணுறது அவர்கள் படிக்கிற வேதத்தை நாமும் படிக்கிறது அப்படின்னு போகிறதெல்லாம் அது வேறு வழியில் போயிடும் ஏன்னா வேதம்ங்கிறது எப்படின்னா நாஸ்தி வேதசமோ ரிப்புஹூ அப்படின்னு அசிதாராவலேகனம்னு பேர் வேதம் படிக்கிறவனுக்கு அவன் என்ன பண்ணுறான் வேதம் படிக்கிறவன் என்ன பண்ணுறான்னா அசிதாரா வளையகணும் ஒரு பிளேடு இருக்கு ஷார்ப்பான பிளேடு இருக்கு அந்த பிளேடில் தேனை துவச்சி சாப்பிடணும் ஸ்பூன் இல்லை அந்த பிளேடை தேனில் நினைக்கணும் அந்த பிளேடில் உள்ள தேனை நாக்கால் நக்கணும் தேன் மட்டும் நாக்கில் ஒட்டணும் பிளேடு நறுக்கக்கூடாது நாக்கை அவ்வளவு ஜாகிரதையாக நாம் வேதத்தை படிக்கிறவனுக்கு கட்டுப்பாடுகள் இருக்குது கொஞ்சம் பிசைகிட்டுன்னா கூட அந்த பிளேடு நாக்கை நறுக்கிடும் அது போல தான் வேதம் படிக்கிறதெல்லாம் அதில் போய் நாம் இறங்கப்படாது அதில் போய் இறங்கி பெரிய கஷ்டத்தை நாம் இழுத்து விட்டு நுடுவோம் ஆகையினால அது புருஷர்களை சேர்ந்தது அவர்களுக்குத்தான் அது சரியாக வரும் நாம் நம்முடைய தர்மங்களை பண்ணி நாம் ஸ்ரேயாக இருக்கணும் தானாகவே நமக்கு வரும் நாம் யாரை கல்யாணம் பண்ணிக்கிறோமோ அவன்ட்ட உள்ள புண்ணியத்தில் பாதி ப்ரெசென்ட் நமக்கு தானாக கிடச்சிடும் இதெல்லாம் மனசு இதுதான் ஸ்ரீ தர்மம்னு பேர் இவேகள்லாம் நாம் மனசில் வச்சுக்கணும் மேலும் ஆனகூல்யவதி நித்தியம் பவாம் அனலசா சதா அனர்மச்சாபி ஹசிதம் துவாரிஸ்தானம் அபீக்ணா அப்படின்னு தொடர்ந்து மேற்கொண்டு பேசுகிறா திரௌபதி அடுத்த உபன்யாசத்தில் தொடர்ந்து பார்ப்போம்